அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகு இடுக்கன் அழியாமை குரட்பாக்களின் சாரத்தை பார்ப்போம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் ஆறாவது குரட்பா அற்றேம் அல்லல் படுபவோ பெற்றேம் ஓம்புதல் தேற்றாதவர் பொருளை பெற்றபோது அதனை சிறந்ததாக கருதாதவர் அதனை குறித்து பெருமைப்படாதவர் அதனை இழந்தபோது வருந்துவாரா மாட்டார் என்பது கருத்து இக்குரட்பா பொருள் இன்மையால் வந்த துன்பத்திற்கு வருந்தாமையும் வருந்தாமைக்குரிய காரணத்தையும் உணர்த்தியது ஏழாவது குரட்பா இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் அறிவிலும் பண்பிலும் உயர்ந்த பெரியோர்கள் உடல் துன்பத்திற்கு இருப்பிடம் என்று உணர்ந்து துன்பப்படுவதை ஒரு பொருட்டாக கொள்ள மாட்டார்கள் அறிவுடையவர் துன்பத்திற்கு உறைவிடம் உடம்பென்று தெளிந்திருப்பதால் தம்மிடத்தில் வரும் துன்பத்தை துன்பமாக கருதமாட்டார் என்பது கருத்து எட்டாவது குரட்பா இன்பம் விழையான் இடும்பை இயல்பன்பான் துன்பம் உறுதல் இளன் இன்பத்தை விரும்பி நாடமாட்டான் அதே சமயம் துன்பத்தை உடல் வாழ்க்கையின் இயல்பென்று உணர்ந்திருப்பான் அவ்வாறு அறிந்து உணர்ந்திருப்பதால் அவனது உள்ளம் எத்தகைய துன்பத்தினாலும் ஆழ்ந்து தாக்கப்படும் தன்மை அற்றவனாக இருப்பான் அவன் இன்பத்தை நாடுவதும் இல்லை துன்பத்தை வெறுப்பதும் இல்லை என்பது கருத்து ஒன்பதாவது குரட்பா இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் ஊழ்வினையால் தனக்கு இன்பம் வந்த இடத்து அவ் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே மனத்தால் விரும்பாதவன் இன்பத் துன்பங்களை பற்றிய அறிவை இழக்காதவன் ஊழ்வினையால் தனக்கு துன்பம் வந்த இடத்து அந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டே மனத்தால் இன்பத் துன்பங்களை பற்றிய தெளிந்த அறிவால் வருத்தப்பட இன்பத்தை ஆழ்ந்து விரும்பாதவன் துன்பத்தை ஆழ்ந்து அடைய என்பது கருத்து இன்னாமை இன்பம் என கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு இது பத்தாவது குரட்பா ஒருவன் முயர்ச்சியோடு செயல் புரியும் போது வருகின்ற துன்பத்தையே தனக்கு இன்பமாக நினைத்து கொள்வானேயானால் அதனால் அவன் தன் பகைவர்களும் நன்கு மதிப்பதற்கு காரணமாகிய மேன்மை உருவாகும் தொழில் செய்யும் போது உண்டாகும் துன்பத்தை இன்பமாக கொள்ளும் அரசன் அவனுடைய பகைவரால் நன்கு மதிக்கப்படுவான் என்பதுதான் இக்குரட்பாவின் கருத்து இந்த அதிகாரத்தின் கருத்துகள் மேலும் சுருக்கமாக பார்க்கலாம் ஒன்று எடுக்கண் தோன்றுமாயின் நகைத்து மகிழ்க துயரை துடைத்து ஒழிதற்கு அதுவே உபாயம் இரண்டு வெள்ளம் போன்ற இடும்பையும் அறிவுடையான் உள்ளி உணரின் ஒழிந்து போகும் மூன்று துன்பத்தை கண்டு கலங்காதவன் பால் உள்ள துன்பங்களே துன்பப்படும் நான்கு எருதுபோல் கலங்காது தொடர்ந்து செயலாற்றுபவன் தனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கே துன்பம் கொடுப்பான் 5. துன்பங்கள் தொடர்ந்து வந்தாலும் நிலை கலங்கி துயரடையாதவனுடைய துன்பங்கள் தானே அழியும் 6. உடல் இடும்பைக்கு இலக்கு என்பதை அறிந்து மேலோர் உள்ளம் கலங்கமாட்டார் ஏழு செல்வம் பெற்ற காலத்தில் மகிழாதவர் அதனை இழந்த போது வருந்தமாட்டார் எட்டு இன்பத்தை விரும்பாதவனாக துன்பத்தை இயற்கை என்று புரிந்து கொண்டவன் துன்பம் அடைய மாட்டான் இன்பம் வந்த போது மகிழாதவன் இன்பமாக கருதுபவன் பகைவராலும் பாராட்டப்படும் சிறப்பை அடைவான் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேத புடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்